வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் திக்கு விஷயப்படலம் குணங்கள் பல பல உணர்த்திய குரவன் தன்கழல்கள் வணங்கி வாழறிமுகனுவிடை கொண்டு வயமான் அணங்கு வைகிய திரளுடைச் சூரர் கோண இணங்கு தானையங் கடல் இடைப்பு கனிமைப்பில் சேனையின் தலை புகுதலும் தாரகன் சென்று கோனை வந்தனை செய்து தன் முன்னவர் குறுகி ஆனப்பான்மையின் வணங்கி முன் நின்றிடாசான் போனையல்லையில் புகன்றன பரிசலாம் புகன்றான் ஆவதாகிய பரிசியலாம் கேட்டு உணர்ந்து அவனும் தாவிலாத தன் கொடு நன்றி இது தலைவ யாம் இனி விரைவில் போவதே கடன் அன்னது ற்பொழுதின் அந்திவார் சடைக் கண்ணுதல் கடவுள் தன் அருளான் மைந்தர் மூவரும் பெற்ற தொல்வரங்களும் வலியும் சிந்தை உள்ளுர நாடியே அழியடும் சேனில் வந்து தோன்றினள் தொல்லை நாள் நோற்றிடும் மாயே தோன்றும் எல்லையின் முந்துரக் கண்டு வெம்சூரனான் என்ற தம்பியர் தம்மொடும் அசமுகியோடும் ஊன்றும் அன்படு பணிதலும் அன்னை தன்னுள்ளம் ஈன்ற யாண்டினும் உவந்தனள் ஆசிகளை சைத்தாள் ஆசி கூறியே வேள்வியில் செய்கையும் அதனுக்கு ஈசன் நல்கிய வரங்களும் கேட்டனள் ஈண்டு நேசமுடுவுமைக் காணிய வந்தனன் நீவிர் வாசவன் முதலோர்த்தமை வெல்லுதீர் வலியால் வென்ற பின்னர் எவ்வுலகமும் புறந்து மேதிநீல் என்றும் வாழுதீர் மாயைகள் வேண்டிடு என்னை ஒன்றும் அன்றுடன் உண்ணுதிர் உண்ணிய பொதே சென்று வெ தன்மைகள் செய்திான் முடிப்பேன் இதலால் உமைப் பிரியலன் பன்முறையானே காதலோடும் உமைக் காணிய செல்குவன் கலந்து பேத நீரையிறுத்திரால் இண்டு எனப் பேசி மாதும் ஏகினள் மைந்தர்கள் மூவரும் வணங்க தோடு இலா விழிப் பொன் தொடியேகலும் சூரன் கோடி தேருடன் தானபர்த்தங்களைக் கூவி நீடு நம்பெரும் தானைகள் நிதி பதிக்கு ஏகப் பாடல் மா முரசு அரைமினோ கடிது எனப் பணித்தான் அரசன் ஏவலும் அவுணர்களன் அவாரறைந்து முரசம் எட்டினர் கேட்டலும் அத்திசை முன்னி உரை செய்ண்முகன் உறங்கு உழிப்புவி கொளவொருங்கே திரை செய்வான் கடல் சென்றன சென்றது சேனை பத்து நூறுடன் ஆயிரம் ஆதி ஆய்பலவாம் கொத்து நீடிய சென்னியர் கொடுமை செயர் குணத்தோர் மெத்து பல்படை ஏந்திய கரத்தினர் விரலோர் கத்துவார்கடலார்ப்பினர் அவணர் தம் கணத்தோர் விண்ணில் பாய்வன இரவிதேர் பாய்வன வேலை கண்ணில் பாய்வன திசைகளில் பாய்வன கனல் மேல் பண்ணில் பாய்வன வரைகளில் பாய்வன பறவை மண்ணில் பாய்வன புறவிகள் அளப்பிலமாதோ பாரு சென்றிடக் கொடியிடம் சென்றிட பலவே வேறு சென்றிடப்பாரிடம் சென்றிட விண்மேல் மாறு சென்றிட பிளி சென்றிடமத நீராறு சென்றிட சென்றன யானையின் அணிகம் மேருச்செய்யமும் கைலையும் அல்லது வேறு நேர கொத்திடும் கிரிமிசை செல்வன நீல காரில் செல்வன விண்மிசை செல்வன கடல் சூழ் பாரில் செல்வன செல்வன ஆழியம் பல்தேர் மூன்று கோடி யோசனையதாய் நாற்றி செய்முற்றும் நன்றையல்லையின் அவ்வகைத்து ஆகிய அணிகம் ஏன்று சென்றதென்றதோரளவையின் இனன்போல் தோன்று பொன் சுடரலகையடைந்தன தூசி பூதம் மைந்தினும் மிகவலிவுடையதுபொலன் சேராதவன் தனித்தேரினும் சிறப்புற்றதமனில் சோதிபெற்றது பேருணுணர்வுள்ளது தொல்சீர் மாதிரங்களைஅகற்சியான் மறைப்பதுமன்னோ என்றுமே அழிவு இல்லதுமே ரு ஓடியுகளும் இமைப்பினில் குறுகி சென்று மீழ்வது குறிப்பினில் செல்வது சிதையா ஒன்று கோடியவாம் பறிபூண்டு அழிவில் அப்பலசாரதி உள்ளதங் கலப்பில் விழுமிதாகிய படையலாங் கொண்டதுமே வார் ஒழிய அன்னவர் தேர்மிசை செல்லுவதுருமேர் டெழிலி அச்சுற பாறை நேர்த்தறு பரப்பினதுலகெலாம் படைத்த நாரி பாதியன் அளித்தருள் இன்றிரஞ்சேரின் மால் வரை மிசையிரும் பயப்புலி செலல் போல் சூரன் ஏரியே போந்தனன் அவுணர்கள் தொழவே ஆண்டு அவ்வெல்லையில் ஆயிரம் ஆயிரம் யாழி தாண்டு வெம்படி ஆயிரம் ஆயிரம் தடந்தோள் நீண்ட பாறிடம் ஆயிரம் ஆயிரம் நிரலே பூண்ட தேர்மிசையே ஏரியே போந்தான் காலும் உள்ளமும் பின்னுர முன்னுறு கவனக் கோலமாப்பதினாயிரம் பூண்டதோர் கொடிஞ்சித் சாலமார்த்தருவைய மேற்புவுந்து தாரகனும் ஆலம் என்பது சென்றன நடந்தன அன்றே அன்ன தாரக வீரனும் அறிமுகத்தவனும் அண்ணனோர் இரு பாங்கருமாயினர் வந்தார் துன்னு தானவத்தான என் தலைவர்கள் தொலையா பொன்னின் மாமணி தேரொடும் ஏகினர் புடையில் விரவுகின்றதோர் ஏனையர் சேனையின் வீரர் கரியனும் கடல் மீதினும் கலினமார்கவன பரியனும் கடல் மீதினும் முதல்வனைப் பரவி இருமருங்கினும் போயினர் கூற்றனும் இறங்க அடல் செறிந்திடும் ஒன்பதிற்று இருவகையாகும் படைகளேந்தியே அளவிலா அவுணர்கள் பரவி கடல் கிளர்ந்து அவன் சூழ்வன போன்று காவலர்தம் புடையில் வந்தனர் அசனியும் அச்சுறப் புகழ்வார் இன்ன தன்மையினார் படை சூழ்த்தரை இதன் பார் துன்னு தேரன உள்ளவும் துரகமுள்ளனவும் பன்னெடுங்கரி உள்ளவும் அவுணர்கள் பலரும் மன்னி வந்திட நடுவுரையேகினன் மன்னன் வயங்கள் ஆர்த்திடும் தானவர் ஓதையும் மான் தேர் அயங்களாத்திடும் ஓதையும் அன்னவை அணித்தாய் கயங்களாத்திடும் ஓதையும் கண்டையின் கலிப்பும் இயங்களாத்திடும் ஓதையும் மிக்கன எங்கும் அரியனும் திரளவுணர்கள் அங்கையில் ஏந்தும் உரிய வெம்படை முழுவதும் ஒன்றொடு ஒன்று உறிஞ்ச எரி பிறந்தன செறிந்தன எவ்விரான் முனிந்த புறம் எனும்படி ஆகியவரைகளும் புவியும் நிரந்த தானவரெழுந்திடப்பூழிகள் நிலமேல் பரந்து வானகம் புகுதலும் அனை அதுபாராவிருந்து போவதை நீங்கியே அவைதனை எய்த கரந்து வைகினன் ஆழி அம் தேர்வுடை கதிரோன் பூ நடுங்கின பணிக்குலம் நடுங்கின புரை தீர்வான் நடுங்கின மாதிரம் நடுங்கின வரைகள் தாம் நடுங்கின புணரிகள் நடுங்கின தருகண்தீ நடுங்கின நிருதற்கோன் பெரும்படை செல்ல இணைய தன்மையில் சேனைகள் தம்மொடும் இறைவன் தனதன் மாநகர் வளைந்தனன் அன்னதோர் தன்மை வினவி ஓடியே தூதுவர் இயக்கோன்மேவும் கனக மாமணிக் கோனகர் சென்றனர் சென்றிடும் ஒற்றர்தம் கோன் சேவடிக்கமலம் தாழ்ந்து வந்திரல் சூரபன்வன் மாநகர் வளைந்து கொண்டான் இன்று இனி அழியும் போலும் ஈண்டு நீ இருத்தல் சால நன்று அலநிகத்தோடு நடத்தியால் என்றார் தூதுவர் உரைத்தல் கேளா துன்பு கூர் துளக்கம் எய்தி ஏதமில்ல உணர் தம்மை யாம்பலர்க்கு அரிது முக்கண் ஆதிதன் வரம் கொண்டு உள்ளார் அவர் புகழ்ந்து ஆசி செய்வான் போதுதல் கடனே என்னா பொறுக்கு என எழுந்து போனான் தூயதோர் இயக்கரோடும் சூரனைத் தொழுது போற்றி ஏயின ஆசி கூறி யான் நுமக்கடியனென்ன நீ இனிதி திருத்தி என்றே விடுத்தனன் நிறுதற் போற்ற அன்னது கண்டுழி அவுணர் மாப்படை மின்னவேர் முகிலினம் பெறுவார்த்தன துன்புறும் இணையவரோடும் சூரனாம் மன்னவன் அவ்வழி மகிழ்ச்சியை தினான் அது பொழுது அவணர்கள் நிதிகளும் மணிகளும் நீடுமானமும் சிதைவு அறுபடைகளும் தேரும் மாக்களும் கதி கெழு கடிருடன் கவர்ந்து மேவினார் மைம்மலி தானவர் வலிந்து வவ்வலால் பொய்மையில் பெருவளம் யாவும் போக்கிய செம்மையில்லன் நகர்த்திருவும் நீங்கிய கைமை தன் வடிவு என்னும் காட்சித்து ஆயதே அறலை கல்வரின் உணர் யாவரும் சூரை கொண்ட அந்நகர் தொலைத்துப் போதலும் ஊருகொள் நீதிபதி உள்ளம் நாணியே வீரு அகல் அழகையின் மீண்டும் ஏகினான் ஆண்டுரு தனதனை அடித்தொண்டாற்றுவான் பாண்டனன் இவனென மனத்தில் உண்ணியே ஈண்டிய தானையொடிமை பிற்பாகரை தோண்டு தீர்த்தேரனச் சூரன் அழகையை நீங்கியே ஆசைக்கீரதாய் உளநகர் எய்தினன் ஒளிரு நீலமார் களனுறு வைதிய கடவுள் வைகிய வளநகரீதன மன்னன் உண்டினான் அந்தமா நகரை அவனர் கோமகன் முந்துதன் படையொடு முனிந்து கீழ்த்திசை இந்திரன் நகர்புக இதனை நாடியே வெம் காயறிகைக்குளக் கடுதின் நல்கியே ஆ இடை அணிகமோடு அகன்று வெய்ய செம் தீவுறு நகர் இடை சேரல் மேயினான் சேரலும் நாடிய தீயின் பேரினான் இரு அகல் வெம்சனம் எய்தி ஆயிரம் நூறியனும் கோடியர் நொய்தில் சூழ்தரமாரிகள் வந்து நேர்ந்தனன் நேர்தலும் அங்கிதன் நீடு தானையும் சார்தரும் அவுணர்த்தம் படையும் தாமுரா போர் தலை மயக்குறப் எல்லையிற் சூர்தரு கனல் படை தொலைந்து போயதே தன்படை உடைதலும் தழலின் பண்ணவன் துன்படை மனத்தனாய் தொல்லை மூடினாள் இன்படை உலகியெல்லாம் ஈறு செய்திடும் வன்படை பேர் உருவல்லை தாங்கினான் சிறந்திடும் அவுணர்கோன் சேனை மாக்கடல் வரந்திட இப்பகல் மாய்ப்பன் யான் எனா நிறைந்திடும் அவுணமானித்தம் எங்கனும் செரிந்தனன் வளைந்தனன் சிதைத்தல் மேயினான் கடல் கெழு சேனையைக் கலந்து பாவகன் சடசட முதிர்வொலி தழங்கப் புக்குவுலாய் அடலுறும் எல்லையில் அது கண்டு அழிவாய் விடம் என உறுத்தனன் வீரந்தார கண் உருத்தெடுத்தாரகன் ஒரு தன் தேரோடு மறுத்தினும் விசை உற வந்து தானையை எரித்திடும் அங்கியை எதிர்ந்து கையில் தரித்திடும் கார்முகம் தன்னை வாங்கினான் வானவர் தமையும் இவ்வன்னி தன்னையும் ஏனையர் தம்மையும் முடிப்பன் என்ற நாத்தேனிவர் இதழியன் தேவன் மாப்படை ஆனதை எடுத்தன்தியேத்தியே எடுத்திடும் எல்லையில் எரி கண்டு இங்கு இது தொடுத்திடின் உலகெல்லாம் தொலைக்கும் என்னையும் முடித்திடும் நான் முகன் முதலினோரையும் படுத்திடும் இன்று எனப்பையுள் எய்தினான் சுடுங்கனல் கடவுளுஞ்சுருக்கித் தன்னொரு ஒடுங்கி நன்னாகுலம் முற்றுச்சிந்தையும் நடுங்கின்தாரகன் முன்னர் நினான் கடுங்கதி அதனொடும் கரங்கள் கூப்பியே தோற்றுவித்துலகெலாம் தொலைக்கும் எம்பிரான் மாற்றரும் படைக்கலம் மற்றென் மேல்விட போற்றினை எடுத்திய புவனத்துள்ளவராற்றலும் உயிர்களும் அதன் முன் நிற்குமா கழிதரும் சினம் கொளல் கடவுள் மாப்படை விழுமியதன்னதை விடுத்துல எனின் அழிதரும் உலகெலாம் மதுவும் அன்றியே பழி பெறும் அன்னதோற்படையின் வேந்துமே பொருத்தியன் பிழையெனப் போற்றி நிற்றலும் கருத்திடுமிடருடை கடவுள் மாப்படை செருத்தவன் மீமிசை செல்ல விட்டிலன் மறுத்தனன் சினத்தினை மகிழ்ச்சி எய்தினான் எற்றிடும் எற்றிடும் இவனை வல்லையில் செற்றிடும் செற்றிடும் தீயன் சாலவும் குற்றிடும் குற்றிடும் என்று கூறியே சுற்றினர உணர்கள் தீயை சூழவே தான் யாரையும் விளக்கித் நீ நமதேவலின் நிற்றினின் உயிர் போனதை உதவினம் போதி போதினின் மாநகரிடை வல்லை கூறினா விடுத்தியை விடுக்கு முன்னரே அடுத்த அவரவன் தன் ஊர் புகா மடுத்துடு மீண்டன வாரி வாரி மீன் படுத்திடு கொலைஞர் தம்பிசின் மீண்டனர் உணர் அங்கி வெல்கியே தன்னூர் புக்கான் ஆண்ட வண்ணகன்று போனான் தாரகன் அவ்வாறெல்லாம் காண்டலும் சூரனின் போன் கலினமான் தூண்டுதினடுவன் மேவும் தொல்லை மா நகரத்து என்றான் கடவுதி தேரை என்ன கை தொழுதைய நொய்தின் அடுத்தொடிலவன் பால் உயிப்பன் அன்னது காண்டி என்ன படர்தரும் வளவரோடும் பலிங்கன் என்று உரைக்குமேலோன் சுடர்மலி கதிரும் நாணத்துண்ணெனத் தூண்டி ஆர்த்தான் ஆர்த்தன படரும் சேனை அதிர்ந்தன முரசும் போர்த்தன கரிதேர் வாசிப்பு குந்தனி வேலை தொடர்ந்தன தூசி என்னும் தண்ட நூர் உடைந்தவன் அடைதலும் நடுவன் தன் பால் ஆங்கோர்தூதே தினந்தம் கடிநகர் கலந்த அந்த காசிப மைந்தர் கொடியவெஞ்சேனை கூற்றெனும் கடவுள் கேளா இடியுறும் அறவம் என்ன ஏங்கினுகின்ற உளறி தேவனும் மன்னனை எதிர்கொழா வழுத்தி போயினார் அன்னது புரிவதே அழகிதாமென உன்னினன் நடுவனும் உணர்வினும் வரான் தோற்றமோடெழுந்து தன் மகிடம் சேர்ந்தனன் ஏற்ற மில் படைஞரும் ஈண்ட ஏகியே கூற்றுவன் இமைப்பினிற்குறுகிச் சூரனைப் போற்றினொழுதனன் புகழும் ஆசியான் திருத்தகு மரளிதன் செய்கை நோக்கியே அருத்தி என் மகிழ்வுருமவுணன் நம்பணி பரித்தனை ஈண்டு நின் பரிசன இருத்தி என்றனையனை ஏவி போயினா இறுதியானிருக்கை என்பதர் மறிகடலதனடை வளங்கொள்வாரியை திரலுறும் அவுணர்த்தம் சேனை சென்றரோ முறை முறை கவர்ந்தன முகிலின் தன்மை போல் கூற்றுவன் பெருவலி குறைந்த வண்ணமும் போற்றி நன் போயதும் குந்தி உன்னியே ஆற்றவும் மகிழ்வுரியி அணிகமோடு தென் நெற்றி செய் நிறுதி மேல் விரைவின் பொும் வருத்துன்ன உன்னினோடொருங்குமேவியே மன்னவன் எதிர்ப்புகா வழுத்தி மற்றவன் தன் அடி வணங்கி உன் தமறியானெனா பன்னினந்தாரகன் பாங்க ஏகினான் அருகுர வருதலும்வுனர் கோமகன் நிறுதி நகரினை நீங்க ஏகலும் வருணனனும் மருத்துவும்ிதன்னும் இருள் செறி உலகினும் இமைப்பில் போயினார் போதலும் அவரவர் புறத்தை சூறை கொண்டே தமதியற்றுவித்தெழுவகைத்தெனும் பாதல உலகினில் படர்ந்து தான் அவராதியர் போற்றிடாருள் செய்து ஏகின உற்றனன் நாகர்கோன் உலகில் அன்னவன் செற்றமுடே செரு செய்யத்தானையால் வெற்றி கொண்டேயவன் வியந்து போற்றிட மற்றவன் இருக்கையோர் வைகள் வைகினான் அத்தலை உரகர்கோ நமரர் தந்திட வைத்திடும் அமுதினை வலிதின் வாங்கியே மெய்த்தகு தம்பியரோடு மேன்மையால் துய்தனன் அகன்றனன் சூர ஏனைய பிளந்தொரும் ஏகி அவ்வையின் மேனது ஓர் விருந்தினை வியப்பின் நாடியே மாணவர் வல்லை மீண்டனன் போனது ஒரு நிலை தொரும் புகழே நாட்டினான் கூவுலகு இடையே போந்து புணறி ஒன்று அகன்றுமற்றை தீவினை ஒரு விச்சூரன் சேனை மாணித்தம் சூழ மாவொடு புவனி போற்ற வரியராணையின் நேமிக் காவலன் துயில் கூர்பாலின் கடல் இடை கடிது புக்கான் புக்கது ஓர்வேளை அன்னான் போர்ப்படைய உணர் யாரும் மைக்கடல் மேனி மாயோன் மன்னினன் ஈண்டை அண்ணா அக்கடல் அதனைத் தொல்நாள் அமரர்கள் கடைந்ததே போல் மிக்கதோர் ஆர்ப்பினோடும் விரைவுடன் கலக்கல் உற்ற ஆத்திடுமுழக்கம் கேளா அம்புயத் திருவும் பாறும் வேர்த்து உடல் பதைப்பஞ்சி வெறுக்கொடு கரியமேனி தீர்த்தனது அகலத்து ஊடு சேர்ந்தனர் தழுவான் பார்த்தனன் அஞ்சல் என்று பகர்ந்த நன் துயிலை நீங்க இம் எனப் பணியின் மீதும் எழுந்தனன் இறுதி செய்யும் வெம்மை கொள்கடவுள் தீயும் வெறுவர உறுத்துச் சீறி நம்மையும் பொறவும் தீயோர் நன்னினர் போலுமன்னார் தம் வலி காண்டும் என்னா தடக்கைகள் புடைத்து நக்கா சிந்தையில் உண்ணும் முன்னம் திரல் மிகும் உவணர்கோமான் வந்தனன் அவன் பொன்தோள் மேல் மடங்களேறு என சந்திரன் அனைய சங்கம் சக்கரம் கதை வாழ் சாபம் ஐந்து எனும் படையும் ஏந்தி அவ்வுணர்த்தம் படைமுன் சென்றான் கோட்டினன் சார்கம் என்னும் குனிசிலையினை நான் மோதை காட்டினன் அவுணர் உள்ளம் கலக்கினன் கொண்ட செற்றம் வீட்டினன் தானே யாவும் விளக்கினன் பகழி மேல் மேல் பூட்டினன் சோனைக் கொண்மூவாம் எனப் பொழிதல் உற்றான் பொந்திடுகின்ற காலை போர்க்கு எழும் அவுணர் தானே அழிந்தன தேரும் மாவும் ஆடலம் கரிகள் தாமும் ஒழிந்தன விரலும் போரின் ஊக்கமும் படையும் எல்லாம் கழிந்தன சூறை உற்ற அன்றே சூழ்ந்திடும் அவுணர் சென்னி துணிந்தன தோளும் தாளும் வீழ்ந்தன கரங்கள் சிந்தி விரவின குருதி நீத்தம் ஆழ்ந்திடுப்புணரியெல்லாம் ஆயின அவனிதானும் தாழ்ந்தன பிணத்தின் குன்றம் தகைந்தன தபனன் தேரே ஒடிந்தன இரதமாழி உருண்டன கவனப்பாய் மாமடிந்தன கள் இருநொந்து மாண்டனவையவர் பல்லோர் முடிந்தனர் குருதி நீத்தம் மூடின அதனுள் மூழ்கி படிந்தன அலகை ஈட்டம் பாரிடம் பரந்தான்றே சுடர்கெழுநேமி அண்ணல் துயில் ஒரு பாலின் வேலை டை ஒரு சிறிதுமின்றி எங்கனும் எருவையாகி அடைவது கடவுள் ஆடும் ஆறழல் உண்ண கடையுகம் பிறவுகின்ற காட்சியைப் போன்றது அம்மா விண்ணுலாம் படிவமாயோன் மேதகம் உவணத்தோடு மண்ணுலாம் கடலாம் கடலாமென்னா உணரை வளைந்து சுற்றி எண்ணிலா உருவம் காட்டி ஆவரும் போகா வண்ணம் அண்ணல் வாம் பகழி சிந்தி அமர் செய்தான் அமரார்படுசமற்புரியும் எல்லை ஆங்கவை உறுத்து நோக்கி உடைவதோர் அணிகன் தன்னை ஒன்று நீரஞ்சலென்னா வடவரை எனையாற்றல் மா பெரும் தனுவொன்றேந்தி இடியுரள் கலிமான் தேர் மேல் தாரகன் இமைப்பின் வந்தான் வான் அளவு செய்த மலற்பதத்து அண்ணல் முன்னம் தான் எதிர்புகுகுகுந்து வையோன் தான் பெரும் தனுவை வாங்கி மேல் நகுசரங்கள் கண்ணன்மிசை உறவேலை மீதில் சோனை விண்பொழிவது என்ன துண் எனத் தூவியார்த்தான் ஆர்த்திடும் அளவை தன்னில் அச்சுதண்ணையில் வேலென்ன கூத்திடும் உலப்பில் வாழி கொடிய தாரகன் தன்மேனி தூர்த்தனன் தேரும் பாகும் தொலைத்தலும் சோர்வியிலாதான் தேர்த்து ஒரு தடம் தேர் உற்றுப் பெறும் சிலை வாங்கினானா உற்றிடும் அவுணன் மால் மேல் ஓராயிரம் பகழி ஓச்சி அற்றமில் கருடன் மீதும் ஆயிரம் பிசிகம் உயிப்ப மற்றவை அவன் தீயமா சுணம் பலவும் தங்கள் பற்றலன் தன்னை வவும் பரிசு எனச் செறிந்தே ஆயிடை உவணர்கோமான் அலக்கண் உற்று அதனை நோக்கி மாயவன் உலப்பிலாத வடிவினை தியந்த தீயவன் சூழ்ந்து வெம்போர் செய்துழியவனும் தங்கள் தாய் அருள் மனுவை உன்னித் தானும் மண்ணிலையன்னான் தாரக அசுரன் தானும் தனப்பில் பல் உருவம் கொள்ளா ஈர் இருவைகள் காரும் இந்திரை கேழ்வனோடு பேரமர் புரிந்த எல்லைப் பிதாமகன் இதனை நோக்கி யார் இவன் எதிர் நிற்பார் என அதிசயநீரனான் எல்லையங்கதனின் மாயோன் ஏருள் வலி அவுணன் ஏரும் சில்லியன் தேரும் மாவுன் மிகு வலவன் தானும் வில்லொடு துணிந்து வீழவிசிகமோர் கோடி உய்தான் ஒல்ல இன்னதனை நாடி உம்பர்க் கோன் உவகை பூத்தான் பறியும் தேரும் சிலையொடு வலபன் தானும் துண்ட மது அடை இதலோடும் சூரனுக்கிளைய தோன்றல் தண்டம் ஒன்று எடுத்துக் கீழ்ப்போய்த் தலை பனித்து அமரஞ்ச அண்டமும் குலுங்க ஆர்த்து அங்கு அரிதனை எதிர்ந்து சென்றான் எதிர்வரும் அவனன் தன்மேல் எண்ணிலாப் பகழி மாறி விதியினை அளித்த மாயன் வீசலும் அவற்றையெல்லாம் கதை கொடு விலக்கிச் சிந்திக்க நன்று முன்கடிதில் செல்ல அதுதனை நோக்கி மாலும் ஆழியம்படையை உய்தான் ஓர் இமை ஒடுங்கும் முன்னர் உலகியெல்லாம் தொலைக்கும் தன்மைப் போரையில் நேமிதானும் புராரிதன் வரத்தால் சென்று தாரகாசுரன் கண்டம் தன்னை வந்து அணுகிச் செம்பொன் ஆறமது அம்மா தவத்தினுமா பணிவுரு கடவுள் நேமிப்படையும் ஆங்கு அவுணன் கண்டத்து அணியதாயிருத்தலோடும் வரத்தை உன்னித் தணிவியில் அற்புதத்தனாகி தாரகன் வலியன் என்ன மணி கிளர் நேனிமாயோன் மற்ற இது புகழல் உற்றா அயனொடு ததீஷி என்னும் அருண் தவத்தோனும் வெம்போர் முயல்வுறும் அவுணர் யாரும் முழிந்திடின் உனக்கு ஒப்பு அல்லார் செயல் இன்றி உண்டால் சிறுவிதி மகத்தைச் வயமிகு கழல் கால் வீரன் மற்ற உனக்கு என்றான் வந்திரல் கடவுள் ஆழி மணி பணி ஆயிற்று என்றால் வென்றியும் உனதே அன்றோ வேறு இனிப் போரும் உன்திறம் இதுவே என்னின் உனக்கு முன்னவராயங்கள் நின்றவர் பெருமை தன்னை யாவற் கொல் நிகழ்த்தற்பாலா சங்கரன் மகிழும் மாற்றா தழல் மகம் பல்நாள் ஆற்றி உங்களின் வழிபெற்று உள்ளார உணரில் ஒருவர் இல்லை இங்கு உமை வெல்வார் யாரே எமக்கு நீர்த்தமரே என்னா மங்கள மரபின் ஆசிவரம் வில புகன்று போனான் பார்த்தனரனையது எல்லாம் பாயிருள் கான்றமேனி நீத்திரையணைய செம்கை நிறுதராம்புணியாய்வோர் ஆர்த்தனர் அமரர் யாரும் மகன்றனர் அஞ்சியங்கம் வேர்த்தனர் விழிவோர் என்ன மெலிந்தனர் விழுமத்துள்ளார் மாதவனகன்ற காலை மற்றும் ஓர் வையத்தேரி தாது அவள் தொடையில் தாரகன் தம் முன்னேராய் போதலும் அவனும் மீண்டு புகுந்தவாறு உணர்ந்து புள்ளி ஆதர மகிழ்ச்சியை தியணிகமோடு அகன்ற ஆழம் கிரியின் காரும் அகலிட வரைப்புமுற்ற சூழ்வுரநாடிப்போந்து தொல்கிறி விசிம்பின்னேகி தாழ்வுரு நிலையில் செல்லும் தபனே முதலோர் யாரும் வாழியென்று ஆசி கூற வானுயர் துறக்கம் புக்கான் இந்த இந்தவாறு உணர்கோன் துறக்கத்து ஏகலும் முந்திய ஒற்றரில் சிலவர் ஓடியே வந்தனன் சூர வலியன் தான் என அந்தரநாயகன் அறிய கூறவே அஞ்சினன் உயிர்த்தனன் அலந்து தேம்பினன் துஞ்சினனே என உணர்வு சோர்ந்துளான் எஞ்சல் இல்வன்மை அது இகந்து தன்னுடை நெஞ்சினில் இன என நினைத்தல் மேயினா அவ்வையின் போந்திடும் அவனன் தன் எதிர் செவ்விதில் சென்றியான் செருவில் நேர்வனேல் இவ்வுயிற்கு இறுதியாம் இருப்பனேலிடர் பவ்வம் உற்று பழியில் மூழ்குவேன் புன் இவட் புகுந்திடும் செயல் என் செயலால் அல்லது பின் செயல் ஒன்றியிலை செய்கின்றதும் தன் செயல் என்பரால் சார்பின் உழி மகிழ்ந்தும் தீர்வுழிப் பருவரல் எய்தியும் பாசம் தன்னிடை அரிது உணர் கேள்வியர் அழுங்குவார்கொலோ வருவது வரும் அது மறுக்கல்லாகுமோ ஆதலின் அமர் இழைத்து ஆவி நீங்களன் பேதுருகின்றிலன் பிழை ஓதறு மகிழ்ச்சியும் ஒருவர் அங்கு அது தீது செய் அவுணர்த்தம் திறத்துக் காண்பனால் நான் ஒடும் ஒன்னலர் நகையும் கொள்ளலன் தூணம் மது உரள் புயச்சூரபன்மனை காணுவன் எண்ணினும் கருவு சிந்தையான் ஏன் ஊரு தலையிடும் என என்று எண்ணினான் இம்முறை வாசவன் எண்ணியே எழி கொம் என மனையுடன் விம்முறு பீழையன் விண்ணில் போயினான் தெம்முனை யவுனர்கள் தேடிக் காண்கிறா ஒன்னலர் நாடுவது உணர்ந்து வானவர் மன்னவனாக்க மும்மாயும் போலும் ஆல் என் இனிச் செய்வது என்று இரக்கம் எய்தியே பொன்னகரெங்கணும் பொலிவு மாய்ந்ததே பிடித்தனர் அமரரை அவுணர் பேதுராடித்தனர் குற்றினர் அணையர் தானையால் தடித்திடும் தோள்களைத் தமது கைகளால் ஒடித்தனராம் என ஒல்லை வீக்கினார் தன்னழியாவும் இன்றாய தானவர் விண்ணவர் தங்களை விழுமம் செய்திடா அண்ணலம் திருவுரும அரசன் முன்னுரத் துண் என உய்தலும் தொழுது போற்றுவார் அவுணரில் உதித்தனை ஆத்து நோன்பு உறி சிவனருள் பெற்றனை திசையின் ஓர் முதல் எவரையும் வென்றனை என்னின் இங்கு எமை நவைபடச் செய்வதே நன்று போலுமால் மரலியும் இருக்குமோ மற்றை மாதிரத்து இறைவரும் இமையவர் யாரும் உய்வரோ இறுதி இன்று ஆகுமே உலகம் இயங்கு ஒரு சிறிது நீ பெம்சினம் சிந்தே செய்யினே இற்றை முதல் என்றும் எங்களுக்கு உற்றது ஓர்கடவுள் ஓம்பும் வேந்து நீ பற்று உள நீ பலரும் யாமினி மற்ற உனது ஏவலை மரபில் செய்துமா இவை புகன்று போற்றும் இமையவர் தம்மை நோக்கி நன்று நும் செய்கை என்னா நகை செய்து யாப்பு நீக்கி பணி மேல் கொண்டு வைகுதிர் இனி நீர் என்னா அன்று அவர் தம்மை விட்டா நழல் மகத்து ஆவிவிட்டா வாசவன் வளத்தை எல்லாம் அவுணர்கள் வவ்விச்செல்ல பேசறு மகிழ்ச்சி கொண்டு பின்னவர் பாங்கு ஏக காசிபன் அளித்த மேன்மைக் காதலன் அணிகம் சூழ ஓசை கொள் மறைகளார்க்கும் உயர் மகலோகம் புக்கான் கற்று உணர்கேள்வியான் மார்க்கண்டேயன் ஆதிவானோர் உற்றிடும் பதமாம் தொல்பேர் உலகமே முதல மூன்றும் மற்ற அவர் பரவநீங்கி மலரயன் பதத்தில் போக தெற்றியென அதனைத் தேர்ந்து திசை முகன் துணுக்கமுற்றான் வசையில் நோன்பு உடை வாலறிவு உள்ளோர் இசை கொள் வேதம் இயம்பினர் சூழ நசையின் நீருடு நான் முகவேதா அசுரர் கோனை அடைந்தன நன்றே ஆழிமால் கடல் அன்னது ஓர் சேனை சூழவே வரும் சூரனை எய்தி வாழி வாடியவைகளும் என்ன கேழில் ஆசிய கிளத்திய பின்னர் மன்ன நீ இவன் வந்திடமே நாள் என்ன நோன்பை இயற்றின நோயான் அன்னவாருணரேன் சிவனல்லால் உன்னி நாடி உணர்ந்துளர் யாரே கற்றை இவ்வாறு சடையான் கழல் பேணி அற்றம் நீங்கி தவமாற்றி மற்றும் இவ்வாறு வளர்த்தியல் யாவும் பெற்று உழாய் பிடித்தாய் பொன்னை மேவு பொலன் கழுமார்பன் தன்னை வானவர் தங்களை எல்லாம் இன்ன இளையோர்க்கு கொடுவென்றாய் உன்னை நேர் உளரோ உலகத்தில் காதலான் மிகு காசிபன் மைந்தன் ஆதலால் அவனற்கு இறை நிம்மூதாதையான் சரதம் இது நின்றீர் ஏதும் என் புகழ் யான் பிற நன்றே என்று பன்முகமன்கள் இசைத்தே நின்று தம்பியர் தங்களை நேர்ந்து பொன்றிடாத பொலம் சிலை திண்டேர்வொன்று தன் படையும் உதவுற்றான் வெறுவ அச்சுரர் வீற்று ஒருபான்மை இருவருக்கும் அளித்தலும் யாரும் பரவுற்றவன் அன்னது பாராப்பெரு மகிழ்ச்சிக்குள் பெற்றியனானான் அருத்தி எய்தி அயந்தனை அங்கன் இருத்தி மாயை முன்னீந்து அருள் மைந்தன் மறுத்துழாய் முடிமன்னவன் வைகும் திருத்தகும் உலகத்து இடை சென்றான் அந்த வேளையில் ஆண்டூரும் மாலோன் வந்து சூரப்பன்மாவினை எய்தி நந்தல் இல்லது ஓர் நாளுடு வாழ்க என்று அந்தமில் பல ஆசி ஆசி கூறினன் ஆற்றமும் இன்சொல் பேசவே பெருமா மகிழ்வி எய்தி மாசி இல்லை அவுலகு எங்கனும் வல்லே பாசனத்தொடு பார்த்தனன்றே பார்த்த பின்பணியின் மிசை வைகும் தீர்த்தனாண்டு திகழ்ந்தூர நல்கி காத்தில் அங்கு ஒரு கந்தரமுக்கண் மூர்த்தி வைகிய மூது உலகு உற்றான் அரியன் முதலாவுள்ள அமரர்கள் யாருக்கும் தத்தம் உரிய தோறானை எல்லாம் உலப்புராது உதவி வைகும் பரமனது உலகம் நன்னிப் பரிசனம் யாவும் நீங்கி சுரர் புகழ் சூர பன்மன் துணைவர்களோடு போனான் போந்த நன் அமலன் கோயில் புறம் கடை வாயில் நின்றே ஆயந்திடு நந்தி அந்த அருள்முறை உய்ப சென்று காந்தளை அணைய செங்கை முக்கண் ஏந்தல் முன் அணுகி ஆர்வத்து இறைஞ்சி ஏ ஏத்தி நின்றான் கண்ட கருணை செய்து இனி நீ ஏனைய அண்டமும் சென்று நாடி ஆணையால் அகிலம் யாவும் என் திசை புகழும் ஆற்றால் இறை புரிந்து இருத்தியன்ன புண்டரீகத்தாள் போற்றி விடை கொண்டு புறத்து வந்தான் தனில் வந்து சூரன் பொம் எனத்தானை எய்தி சிறந்திடுகின்ற கோளகை சேர்தலோடு மரம் தரு ஞமலி மேலோர் உருத்திரர் வரம்பிலோர்கள் உரைந்தனர் அணையர் எல்லாம் உமாபதியருள் உட்கொண்டார் பாங்கு பாங்குறும் அண்டம் செல்லும் பான்மையில் வாயில் காட்டி அங்கு அவர் விடுப்ப மற்றை அண்டத்துச் சூர பத்மன் ஓங்கிய தானையோடும் ஒல்லையில் போகியாண்டும் இங்கு இது போல நாடி யாரையும் வென்று போனான் ஏனை அண்டங்கள் எல்லாம் எம்பிரான் கணமாவுள்ளோர் ஆணவர் அருளில் போகிய இளமும் நாடியன் வானவர் தம்மை வென்று வளமெலாம் கவர்ந்து தன்பால் தானவர் பலரை அங்கள் தன் அரசு அளிப்ப வைத்தான் இத்திரம் வீற்று வீற்றா எல்லையில் அண்டம் தோறும் வைத்தமராகி உள்ளாவுணரை வேந்தராக வைத்தனன் துணைவரோடு மீண்டனன் மற்றும் இவ்வண்ட பித்திகை அதன்புள் சென்று பெறலரும் துரக்கம் புற்றா